வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி இரண்டாம் உலக போர் நடந்த சமயம் இங்கிலாந்தின் படைவீரன் ஒருவன் ஜெர்மானிய படைவீரன் ஒருவனை கொல்ல நேர்ந்தது இறந்த வீரன் ஆடையினுள் வேறு ஏதேனும் வெடிகுண்டுகளை மறைத்து வைத்திருக்கிறாரா என அவனை சோதனை செய்தான் இங்கிலாந்து வீரன் ஜெர்மானிய வீரனது பையில் ஒரு புகைப்படம் பெறுந்தது அதில் ஜெர்மானிய வீரன் அன்பு அம்மா என்று எழுதி வைத்திருந்தான் மேலும் அவனது முகவரியும் இருந்தது அந்த புகைப்படத்தை பார்த்த இங்கிலாந்து வீரனை அந்த தாயின் சார்ந்த முகம் ஏதேதோ செய்தது அன்று இரவு அவன் அந்த அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினான் அம்மா தங்கள் மகனை நான் போரில் கொன்றுவிட்டேன் தாங்கள் என்னை மன்னிப்பீர்களா என்று எழுதி இரண்டு மாதங்கள் கழித்து அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது தாய்தான் எழுதியிருந்தார் மனதார உன்னை மன்னித்து விட்டேன் மகனே போர் முடிந்ததும் நாம் இருவருமே உயிர் வாழ கிளம்பி இங்கே வா என் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகனாக நீ வாழ உன்னை அன்புடன் அழைக்கின்றேன் என்று ஆம் மனதார மன்னிக்கும் குணம்தானே தாய்மை